வணக்கம் நமது நற்றிணை வானொலியின் தேர்தல் சிறப்பு செய்திகள் ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகளை தொகுத்து வழங்குவது திருவாரூரில் இருந்து நாராயண தாஸ் மூன்று மணி நிலவரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் ஐம்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வாக்குப்பதிவு அரூரில் அறுபத்தி நான்கு புள்ளி எண்பத்தி எட்டு சதவீதம் பதிவு நாடாளுமன்ற இடைத்தேர்தலை விட சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் கூடுதலாக உள்ளது மூன்று மணி நிலவரப்படி ஐம்பத்தி ஐந்து புள்ளியில் தொன்னூத்தி ஏழு பதிவாகியுள்ளது மொத்தம் இடைத்தேர்தல் நடக்கும் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் 3 மணி நிலவரம் பூந்தமல்லி அறுபது பெரம்பூர் நாற்பத்தி ஒன்பது புள்ளி சோலிங்கர் அறுபது குடியாத்தம் அறுபத்தி ஆம்பூர் அறுபத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் அரூர் அறுபத்தி புள்ளி நிலக்கோட்டை அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீதம் தஞ்சாவூர் ஐம்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் மானாமதுரை ஆண்டிப்பட்டி ஐம்பத்தி ஆறு குளம் சாத்தூர் ஐம்பத்தி ஐந்து பரமக்குடி ஐம்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதம் மிளாத்தி குளம் நாற்பத்தி திருவாரூர் ஐம்பத்தி மொத்த சதவீதம் ஐந்து அதிகபட்சம் அரூரில் அறுபத்தி நான்கு புள்ளி எண்பத்தி எட்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளன அதிகபட்சமாக இரண்டு தொகுதிகளில் அறுபத்தி நாலு சதவீதமும் நான்கு தொகுதிகளில் அறுபது சதவீதத்துக்கு மேலும் பதிவாகியுள்ளது குறைந்தபட்சமாக பெரியகுளம் தொகுதியில் முப்பத்தி ஆறு புள்ளி மட்டுமே பதிவாகியுள்ளது வேடசந்தூர் ஆர் எச் காலனி வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதானதால் இரண்டு மணி நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது புதிய இயந்திரம் மூலம் மாலை ஐந்து மணிக்கு மீண்டும் வாக்குப்பதிவு தொடங்கியது இதனால் இரவு எட்டு மணி வரை வாக்குப்பதிவிற்கு அனுமதிக்க உள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் புதுக்கோட்டை அருகேயுள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் வாக்குப்பதிவு எந்திரம் மாற்றி வைக்கப்பட்டதாக எழுந்த புகாரின் காரமாக திருச்சி தொகுதி அமமுக வேட்பாளர் சார்பாலா தொண்டைமான் தர்ணாவில் ஈடுபட்டார் காரணமாக அங்கு ஒரு மணி வாக்குப்பதிவு தடைப்பட்டது புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் காமராஜர் தொகுதிக்கு உட்பட்ட வெங்கடா பகுதியில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் காலையில் தொடங்கிய போது முகவர்கள் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபாட் இயந்திரம் சரியாக இயங்குகிறதா என சோதனை செய்து ஐம்பத்தி பேர் பரிசோதனை செய்ய மாதிரி வாக்குகளை பதிவிட்டனர் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை நீக்கி உண்மையான வாக்குப்பதிவை தொடங்குவது வழக்கம் ஆனால் மாதிரி வாக்குப்பதிவு வாக்குகளை நீக்காமல் வாக்குப்பதிவு தொடங்கியது இந்நிலையில் பிற்பகலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை திறக்கவும் விவிபாட் இயந்திரத்தில் இருந்து எடுக்காமல் இருந்த ஒப்புகை சீட்டை அதிகாரிகள் எடுக்க முயன்றனர் இதை பார்த்த தேர்தல் முகவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் வாக்குப்பதிவு அரை மணி நேரத்துக்கு மேலாக நிறுத்தப்பட்டது மேலும் வாக்களிக்க வந்தவர்கள் பிரச்சனையின் காரணமாக வாக்களிக்காமல் திரும்பச் சென்றனர் இதனையடுத்து வேட்பாளர்களின் ஏஜென்டுகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரம் விவிபாட் எடுத்து சீல் வைக்கப்பட்டது புதிய இயந்திரம் பொருத்தப்பட்டது இதற்கு முகவர்களும் ஒப்புதல் தந்தனர் இதையடுத்து வாக்குப்பதிவு நேரமும் இங்கு ஒரு மணி நேரம் அதிகரிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டனர் சென்னை புரசை வாக்கத்தில் உள்ள பூத்தில் வேப்பேரி பகுதியை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஓட்டு இல்லாததால் அவர்கள் வாக்களிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினார் இதுகுறித்து மத்திய சென்னை தேர்தல் அலுவலர்களிடம் கேட்டபோது ஒரே பகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட ஓட்டுகள் மாயமாகி இருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்துள்ளது தேர்தல் ஆணையம் மக்களிடையே எவ்வளவோ விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் அக்கறை இல்லாமல் உள்ளன தேர்தல் ஆணையம் வெளியிடும் வாக்காளர் பட்டியலை மக்கள் சரிபார்க்க வேண்டும் அப்போது பெயர் விடுபட்டு சிறப்பு முகாமில் பெயரை சேர்த்துக் ஆனால் அந்த வாய்ப்பை அவர்கள் தவற விட்டுள்ளனர் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்பதால் அவர்களை ஓட்டு போட அனுமதிக்கவில்லை அதே நேரத்தில் ஒரே பகுதியில் பலருக்கு ஓட்டுகள் இல்லை என்ற புகாரை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தேர்தல் நிலவரத்தை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நன்றினை செய்திகளை கேட்டுக்கொண்டே நன்றி வணக்கம்